ம் திமூி சுேந்திரைப்பூத்திரம் ீங்கயிரம் மேஷி கிமா வித்தியை தவிரூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சந்தமான மாதே மேவ்ஸ் சாா லமே யிரவிணம் யமே ஸ்டம் மமதேவ நமோ விதையயோ வம்சிபோ மஹோ namo குருபிய ோப்பவரானோம்மீ சுன்க்கு சீரியை தேஜஸ்வினாவீத்தமஸ்து மாவிஷாவை ம்ாா கடோபத்ரா முதல்வீ பத்தாவது மந்திரே துிர தவிக மோசமீக நானே பசிய மனசை வேதமாப்பே நாச்சன மருத்தோச மருத்து பசிய ஓம் நமோஸ்வாய பிரம்மவித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்ச பிரம்மவித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா நச்சிகேதனுடைய மூன்றாவது வரத்தை முன்னிட்டு கொண்டு ஆத்மதத்தை நன்றாகவே உபதேசம் செய்கிறார் இந்த வள்ளியில் நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்த கருத்து ஆத்மஜானத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இயற்கையாக இருக்கிற பாஹ்ய பிரவிற்த்தி தான் ஆக இந்திரிய நம்ம ஸ்வாவமாக ஒழன்று கொண்டிருப்பது தான் பற்றி நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய இந்திரியங்கள் நம்மை புற விஷயங்களிலேயே செல்லும்படி தூண்டுகிறது இந்திரியங்கள் மனசை இழுக்கிறதுங்கிறார் கிருஷ்ணர் கீதையில் இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசபம் மனஹா மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் கடவுளை நினைக்கலான்னு நினச்சா கூட இந்திரியங்கள் வந்து வெளியில் இழுக்கிறது அப்படிங்கிறார் ஸ்தித பிரஜ லட்சணத்து விபஷ்டிதாங்கிறார் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறோம் வேதாந்தம் படித்தவன் புத் ஜதியே இப்படின்னா எத்தோஹியப்பி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்டிதா விபஷ்டிதா புருஷஸ் இந்திரியாணி பிரமாத்தீனி அப்படிங்கிறது தேவி மகாத்ம ஆகையினால் விவேக்கியா இருக்கிறவனுக்கு ரொம்ப இன்னும் அவன் சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்கிதான் அது பலமாக இருக்குது ஞானினோ நித்ய வைரீனாங்கிறார் இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் ஆவிரத்தம் ஞானமேத்தேன ஞானினோ நித்திய வைரீனா இப்படி இந்திரியங்கள் வாக்யாக்காரமாக போகிறதுனால தான் ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறதுன்னு சொன்னவர் ஆனால் யாரோ சில பேர் இந்த இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி குருக்கிட்ட போய் எனது ஜாகிரத உத்திஷ்ட வரான் பிராபிய நிபோதத ஆகையினால் அவர்கள் விழித்து எழுந்து ஆசிரியரிடம் சென்று நிச்சயமாக அந்த ஞானத்தை பெறுகிறார்கள் பெற்ற ஞானத்தை தக்க வைத்து கொள்ளவும் முயற்சிக்கிறார்கள் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை சொல்லிக் கொடுத்தார் விஷய அனுபவ சாட்சி யார் எல்லா விஷயங்களையும் இந்த சரீரத்துக்குள்ளே இருந்து கொண்டு அனுபவிக்கிறானோ அவன்தான் அந்த ஆத்ம சைதன்யம் அவஸ்தாத்ரய சாட்சி ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம் உபௌ ஏனானு பசியதி எதனால் ஜாகிரதாவஸ்தையையும் சொப்னாவஸ்தையையும் அனுபவிக்கிறானோ திரும்பவும் அதை சொல்லி அதற்கு பிறகு ஐக்கியம் சொல்லியது அதாவது உடம்புக்கு வேறான வே மனதுக்கு வேறானவன் தனியாக தெரிஞ்சுட்டால் போகாது தன்னை தனியானவனாகவே நினைக்க தெரியப்படாது நான் நீங்கிறதே போயிடணும் ஆத்மஜானத்தினுடைய முழு பிரயோஜனம் இந்த அறிபவன் அறியப்படு பொருள் இரண்டுமே ஒன்றுதான் இந்த அறியப்படு பொருளைத்தான் இன்னொரு கோணத்தில் பிரம்மம் ஆத்மான்னு சொல்கிறோம் ஜத்து சொன்னாலும் இந்த ஜகத்து பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை இறைவனுக்கு அந்நியமாக உலகம் இல்லை இறைவனுக்கு அந்நியமாக உயிர்கள் இல்லை உயிர்களையும் உலகங்களையும் வியாபித்திருக்கும் தத்துவம் தான் பிரம்ம தத்துவம் அதை தனியாக சொல்கிற போது ஆத்மான்னு ஒரு பதத்தை உபயோகப்படுத்திக்கிறோம் ஆனால் அப்படி அதுக்கும் ஒரு வியவஸை இல்லாமல் தான் இருக்கு ஜீ ஆத்மா பரம ஆத்மாங்கிறோம் இந்த ஜீவ ஆத்மா ஆத்மாங்கிறது ரெண்டுலையும் இருக்குது ஒன்றா இருக்குது ஆத்மாங்கிறது பரமாத்மாவுக்கு இருக்குது ஜீவாத்மாவுக்கு இருக்குது அப்போ ஜீவங்கிறத ரிமூவ் பண்ணு பரமங்கிறத ரிமூவ் பண்ணு இருக்கிறது என்னதுன்னா ஆத்மாதான் இருக்குது ஆகையினால இது மனசை ப பயிற்சி கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி ஸ்டெப்பெல்லாம் சொல்கிறோம் ஸ்டெப்பெல்லாம் எதுக்காக சொல்கிறோன்னு கேட்டால் அத்வைத்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத்வைத்தம்னா என்ன நானும் அனுபவிக்கிற நானும் அனுபவிக்கப்படுற ஜகத்தும் வேற கிடையாது நான் இந்த ஜகத்தை ஜகத்துன்னா என்ன என்னை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எனக்கு என்னை சுற்றி மதம் மதம் மதம் பல விதமான மதங்கள் இருக்குது பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள் பலவிதமான நிறங்கள் அனுபவிக்கப்படுகின்றன இதுக்கு நீங்கள் பாரதியார் பாட்டு தான் பார்க்கணும் அந்த ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு தெரிந்த உண்மை சொல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ரொம்ப நீளமான பாட்டு நிறைய சொல்லியிருக்கார் அதில் தான் முதல்ல ஆரம்பிக்கிறபோது சொல்கிறார் வெற்றி எட்டு திக்கும் கொட்ட கொட்டு முரசே வேதம் என்றும் வாழ்கவென்று கொட்டு முரசே அப்படின்னு ஆரம்பித்து ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு தெரிந்த உண்மை சொல்வேன் அப்படின்னு சொல்லி வர்ண தர்மம் அப்புறம் வந்து நிற வேற்றுமை இன வேற்றுமை அப்புறம் அதில் தான் இந்த சாம்பல் நிற பூனைக்குட்டி கதையெலாம் வரும் இன நிற அப்படி மொழி இத்தனை வேற்றுமைகளையும் சொல்லி இத்தனை வேற்றுமைகளுக்கும் இடையில் ஒற்றுமை இழையோடு அழகாக சொல்வார் அன்பென்று கொட்டு முரசே என்று கடைசியில் முடிப்பர் ஒரு ஒரு பாட்லேயும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல்கள்லாம் நான் அத்தனையும் நினைவில் வச்சுக்கல நீங்கள் எல்லாம் சீரியஸாக படிக்கிறவங்க போய் அந்த புஸ்தகத்தை பாருங்க அன்பென்று கொட்டு முரசே கடைசியில் அதில் தான் முழுதல் முடிக்கிறபோது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு அதெல்லாம் அந்த பாடல் வரிகளில் தான் வருகிறது அவர தத்துவத்தோட அடிப்படையிலே சொல்வர் உண்மையில் நாம் எல்லோரும் வேறாக காட்சியளித்தாலும் ஒன்றே என்பதுதான் உண்மை உண்மை உண்மை இது ஆழமான மனதில் இருக்கத்தான் வேண்டும் அதுதான் உண்மையான சாந்தியை கொடுக்கும் அதுதான் முக்தி அதைத்தான் இங்கே யமதர்மராஜா பண்ணுற பிரம்மவித்ய அதாவது ஆத்ம ஐக்கியம் பிரம்மாத்ம ஐக்கியம் ஆகையனால இந்த இந்த தன்னுணர்வு பொது உணர்வு இந்த பொது என்பதும் தன் என்பதையும் எடுத்துவிட்டால் உணர்வு மட்டுமே இருக்கிறது அதான் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் டோட்டல் கான்ஷியஸ்னஸ் இண்டிவிஜுவல் ரிமூவ் இண்டிவிஜுவல் ரிமூவ் டோட்டல் கான்சியஸ்னஸ் ஆ, இண்டிவிஜுவல் ட்டங்கிறது சூப்பர் இம்போசிஷன் சமஸ்கிருத பாஷையில் சொன்னால் வெஷ்டி சைத்தன்யம் சமஷ்டி சைத்தன்யம் சமஷ்டி பாதா பாதான்னா நெகேஷன் நீக்கிறதுன்னு அர்த்தம் எப்படி நீக்கிறது அறிவால் நீக்கிறது அனுபவத்தில் மாற்ற முடியாது எல்லாம் வேற வேறையாக தான் தெரியும் கருப்பு கருப்பாக தான் தெரியும் சகப்பு சிகப்பாக தான் தெரியும் வெள்ளை வெள்ளையா தான் தெரியும் ஒன்றும் மாறாது இந்திரியங்கள் வேற்றுமையை காட்டும் உபனிஷத் ஞானம் ஒற்றுமையை உணர்த்தி கொண்டே இருக்கும் உபநிஷத் ஞானத்தை உள்ளுக்குள்ளே தான் அனுபவிக்க முடியும் அறிவை எங்கே அனுபவிக்க முடியும் அறிவை யாருக்கா காட்ட முடியுமா பேசினா புரிஞ்சால் உண்டு அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அறிவை எப்படி காட்டுறது இது உடம்பை காட்டலாம் உடம்பில் ஆபரணத்தை காட்டலாம் எல்லாத்தவனும் காட்டலாம் மனசுக்குள்ளே இருக்கிற அன்பை எப்படி காட்டுறது ஏதாவது அன்பை காட்டணும்னா அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிரசாதமாக கொடுக்கணும் எலுமிச்சம் கொடுக்கணும் கூப்பிட்டு சுவாமி என்ன சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாலே பார்த்தீங்களா அன்பு வெளிப்படுறதுன்னு அப்போ அன்புங்கிறது உள்ளே இருக்குங்கிறது செயலில் தெரியும் அறிவை எப்படி காட்டுறது பேசினா புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தால் புரிஞ்சுக்க அன்பையும் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி வேணுமே ஒருத்தர் அன்பாக பேசினா அந்த அன்பை அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சக்தி வேணுமே அதே மாதிரி அறிவு கொடுத்தா தான் தெரியும் அதனால் இந்திரியங்கள் வேற்றுமையை காட்டத்தான் செய்யும் மனசுக்கும் எல்லாம் தெரிய வேற்றுமை தெரியத்தான் செய்யும் ஆனால் இந்த ஞான பலம் பலமாகணும் ஆக அனுபவ பலம் அத்வைத்த ஜான பலம் வச்சுக்கோ இப்படியே போடலாம் அனுபவ பலம் அத்வைத ஞான பலம் அத்வைதம் அனுபவம் தான் அத்வைதம் அனுபவமாக இருக்கிறது தானே தெரிஞ்சுட்டு இந்த பலம் ஓங்கணும் இது டாமினேட் பண்ணணும் இது ஓவர் பவர் பண்ணி அது கீழே போயிடும் அதுக்கு தான் படிச்சுட்டே இருக்கிறது உபனிஷத்தை படிச்சுட்டே இருக்கிறது அதையே தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேக பரத்வஞ்ச பிரம்மாபியாசம் விதிர் புதாக வித்யாரண்ய சுவாமிகள் சொல்கிறார் அதையே சிந்திப்பது அதையே பேசுவது ஒருவருக்கொருவர் அதையே பரிமாறிக்கொள்வது இதற்குப் பெயர்தான் பிரம்மாபியாசம் இது பேர் பிரம்ம பேசினா இந்த டாபிக் தான் வேறு ஒன்றும் கிடையாது யாரை பற்றியும் கிடையாது பரநிந்தையும் வேண்டாம் பரஸ்துத்தியும் வேண்டாம் பரநிந்தா பாப்பம் பரஸ்துதி புண்ணியந்தான் ஆனால் புண்ணியமும் வேண்டாம் பாப்பமும் வேண்டாம் பரஸ்துதி பண்ணுற போதே பறநிந்தைக்கும் ஒரு ஹேது உட்கார்ந்துருக்கும் ஆனால் பர பரநிந்தை மாத்திரம் தான் சில பேருக்கு பண்ண தெரியும் பரஸ்துத்தி பண்ணவே தெரியாது பரநிந்த பண்ண தெரிஞ்சால் பரஸ்துதி பண்ண தெரிய வேண்டாமோன்னா பர நிந்தை மாத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுங்கிறது அக்னி புத் அக்ஞானி பர ஸ்து பண்ணுறதும் ஒரு பக்குவம் இருந்தால் செய்கிறோம் அதுக்கு அதுக்கு ரொம்ப அக்செப்ட் பண்ணணுமே உலகத்தில் நான் மாத்திரம்தான் சரியானவன் மற்றவன்லாம் மோசமானவன் நினச்சா என்ன பண்ணுறது ஆக அத்வைத்தியானம் பலமாக இருக்கணும் துவைத்த ஜானமோ துவைத்த அனுபவம் ரெண்டு அனுபவம் ஞானம் அனுபவத்தையும் பிரிக்க முடியாது அது கொஞ்சம் கவனித்து தான் புரிஞ்சுக்கணும் ஆக அது அது என்னதுன்னா அலையையும் தண்ணீரையும் ஒரே நேரத்தில் தானே அனுபவிக்கிறோம் அது தானே திரும்ப திரும்ப சொல்கிறேன் தண்ணீரையும் ஒரே நேரத்தில் தான் அனுபவிக்கிறோம் நிஜத்தையும் நிழலையும் ஒரே நேரத்தில் தான் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம்னா என்ன சொல்லலாம் நிஜத்தையும் நிழலையும் ஒரே நேரத்தில் தான் அறியறோம் நிஜத்தையும் நிழலையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிறோம் இதுக்கு என்னடா வித்தியாசம் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் நிஜத்தையும் நிழலையும் ஒரே நேரத்தில் தான் அனுபவிக்கிறோம் ஆகவே வேற்றுமையையும் ஒற்றுமையையும் ஒரே நேரத்தில் தான் அறிகிறோம் வேற்றுமையும் ஒற்றுமையும் ஒரே நேரத்தில் தான் அனுபவிக்கிறோம் ஆனால் எந்த அனுபவம் அல்லது எந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பீஸ் ஆஃப் மைண்டு வரும் எந்த அறிவுக்கு அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா பீசஸ் ஆஃப் மைண்டு வரும் அப்படின்னு புரிஞ்சிக்க பீசஸ் ஆஃப் மைண்டு தான் ஆனந்தம் நினச்சா அது ஒரு என்ன சொல்கிறது சேட்டிஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வியாதி தான் அதனால சில பேருக்கு அத்வைதம்னாலே என்ன ஆகிடுறதுனா அலர்ஜி ஆகிடுறது எது வந்து பரமானந்த ஹேத்துவோ அது அலர்ஜியாக இருக்கணும்னா எவ்வளவு பாப்பம் வேலை செய்யணும் பாப்பம் பலம் அது பாவம் அவ்வளோ இருக்கிறதுனால தான் இதை வாங்கி உள்வாங்கிக்கவே முடியல இது ஆழமான மனசில் வச்சுக்கவும் முடியல இது போயிடுதுன்னு சொன்னால் மற்றத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே போயிடும் வாழ்க்கை வண்ண மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஒன்றும் கவலையே கிடையாது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போனேன் இன்னைக்கு காலம்பரை எழுந்தால் இன்றைக்கி பிறந்ததாக அர்த்தம் ராத்திரி படுத்தால் செத்தாச்சு இன்னைக்கு இன்றைக்கி ராத்திரி படுக்கிறபோது இன்றைக்கி நல்ல வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்தேனான்னு வாழ்ந்தால் சந்தோஷந்தானே அப்பல இல்லை இல்லை அது சந்தோஷம் என்றைக்கோ வரப்போகிறதுனா சாகரை இன்றைக்கி சந்தோஷம் வரப்போகிறதா இன்றைக்கே சந்தோஷத்தை சம்பாதிக்க தெரியாது நமக்கு சத்தபிரம சாகரை போதா சந்தோஷம் வரப்போகிறது இப்போவே சந்தோஷத்தை சம்பாதிக்கிறதுக்கு பகவான் எத்தனையோ உபாயம் வச்சுருக்கார் நம்ம அந்த உபாயத்தை ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது அதுதான் மாயா அவித்தியா மாயா இந்த வித்யா மாயைக்கும் அவத்யா மாயைக்கும் இதுதான் ஒரே பிரச்சனை சில பேருக்கு இது மனசுலேயே முடியல பயப்படுறாங்க சொல்லப்போனால் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தை விளையாட்டாக லீலையாக விளையாடிட்டு போயிடலாம் வாழ்ந்துட்டு போயிடலாம் இந்த ஜானம் வந்து நம்மளை வாழ்க்கையை ஒரு ஸ்போர்ட் ஆக்கிடும் சந்தேகமே இல்லை ஆகையினால் யமதர்மராஜா பிரம்ம வித்யாச்சாரியர் ரொம்ப பொறுமையாக நன்றாக இதை சொல்லிக் கொடுக்குறார் நானா நாஸ்தி துவைத்தம் நித்யா துவைத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது அதாவது துவைத்தத்துக்கு ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியானால் நீயும் கஷ்டப்படுவே மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவே ஆனால் அத்வைத ஞானத்துக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தியானா ரியாலிட்டி கொடுத்தியானா நீயும் சந்தோஷமாக இருப்ப உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை வாரி வாரி வழஞ்சே இருப்பேன் அதுதான் ஏய்க கடைசியில் பார்த்து இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா மனசாயேவ இத்த்தவ்யம் நீ வந்து ஓ மனசை பக்குவப்படுத்திகிட்டே இருக்கணும் பக்குவப்பட்ட மனதிற்கு மட்டுமே இந்த உண்மை விளங்கும் கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் என்னதுன்னா அதை கொடு இதை கொடுன்னெலாம் கேட்க வேண்டாம் எனக்கு நல்ல பக்குவத்தை கொடு மனசில் விருப்பு வெறுப்பு இருக்க வேண்டாம் மனசு எப்போவும் சாஸ்திரம் மகான்கள் சொல்கிற விஷயத்தில் ஒருமுகப்பட்டு கேட்கக்கூடியதாக இருக்கட்டும் அதுதான் இந்த பிறவியில் நான் செய்ய வேண்டிய கர்த்தவியம் அதுதான் என் டியூட்டி மற்றதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது குடும்பம் நடத்துறது கோயிலுக்கு போகிறது புண்ணியம் பண்ணுறது எல்லாம் இது கிடைக்கலன்னா மற்றெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அனிமல் லைஃப் மாதிரி ஆகும் மனசுனால்தான் தெரிஞ்சிக்க முடியும் பக்குவம் இல்லாத மனசுக்கு தெரியாது இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது மனதால் தெரிந்து கொள்ள முடியாது மனதால் தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சாஸ்திரத்தில் இருக்குது மனம் வாக்குக்கு எட்டாது மனோவாச்சாம் அகோச்சரா அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாம் அகோச்சரா லலிதாசாஸ்திர நாமத்திலேயே சிம்பிளாக இருக்குது அப்புறமேயா அப்படின்னா அர்த்தம் ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அன் ஆப்ஜெக்டிஃபையபிள் அப்படி சொல்ல வேண்டியதான் நான் ஆப்ஜெக்டிஃபைபிளா எப்படியோ போட்டுங்க ஆகையினால அப்புறமேயா ஸ்வப்பிரகாஷா செல்ஃப் எஃபில்ஜென்ட் அப்படிங்கிறாங்க தானாகவே ஸ்வயம் பிரகாசிக்கிறது மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே ஆ ஸ்வயம் பிரகாஷம் தானே தன்னை விளக்குகிறது எதனாலும் அதை அறிய முடியாது ஆத்மாவை தான் சொல்றது அப்புறமேயா ஸ்வப்பிரகாஷா மனோவாச்சாம் அகோச்சர மனசுக்கும் வாக்குக்கும் புலப்படாது ஏன்னா மனசுக்கும் வாக்குக்கும் எதெல்லாம் புலப்படுறதோ அதெல்லாம் அதனால தான் புலப்படுறது அதனால் அது மனசுக்கும் வாக்குக்கும் அது புலப்படாது சிம்பிள் புரிஞ்ச விஷயம் தானே இப்போ வெளிச்சம் பொருளை விளக்கும் பொருள் வெளிச்சத்தை விளக்காது அது மாதிரி மனதை நான் அறியறேன் மனம் என்ன அறியாது அவ்வளோதான் அதே மாதிரி நான் இருக்கேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா நான் தான் ஆதாரம் நான் இருக்கேங்கிறது எப்படி விளங்குறதுன்னா நான் இருக்கேங்கிறது சுயமாக விளங்குறது என்னை விளக்கிறதுக்கு ஒன்றும் வேண்டாம் என்னை மனம் விளக்குகிறதா என்னை வந்து என்ன மைக்கு விளக்குகிறதா எதுவும் விளக்கலை நான் என்னது சுயமாக விளங்கி கொண்டிருக்கிறேன் செல்ஃப் எஃபிஜென்ட் ஸ்வயம்பிரகாஷம் இதெல்லாம் பரதஃப் பிரகாஷம் ஸ்வய்பிரகாசத்துக்கு ஆப்போசிட் பரதஃப் பிரகாஷம் மனசு என்னை சார்ந்து பிரகாஷம் உள்ளதாக இருக்குது நான் தான் அதை ஒளிர்விக்கிறேன் மனம் என்னை ஒளிர்விப்பதில்லை மனதுக்கு மனதுக்கு எட்டாதுங்கிறது ஒரு அர்த்தம் மனதுக்கு எட்டும்னு சாஸ்திரத்தில் இருக்குது இதுக்கு சாதாரண மீனிங் என்ன தெரியுமோ பக்குவப்படாத மனசுக்கு புரியாது பக்குவப்பட்ட மனசுக்கு புரியும் இதுதான் சிம்பிள் மீனிங் கொஞ்சம் விசேஷமாக அர்த்தம் சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் விற்பி வியாப்தி பலவியாப்தி அப்படின்னு பேர் விற்பி வியாப்தி பலவியாப்தி சொன்னால் கொஞ்சம் கடினம்தான் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நான் ஒரு புஸ்தகத்தை பார்க்குறேன்னு சொன்னால் என் மனசில் ஒரு எண்ணம் புஸ்தகத்தை இந்த எண்ணம் வந்து என்ன பண்ணுறது விற்பி தாட் தாட் வந்து அப்படியே போய் அதை புக்கை பர்வேட் பண்ணுறது வியாபிக்கிறது அதுக்கு உதாரணம் என்ன சொல்லணும்னா வெளிச்சம் பொருளை வியாபிப்பது போல அதே மாதிரி இந்த தண்ணீருக்கு வரப்பு கட்டுவாங்க வரப்பு கட்டினா தண்ணீர் வந்து வரப்புக்குள்ளே போய் வரப்புன்னா தெரியும் இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து குழந்தைகளுக்கெல்லாம் புரியாது அதனால் இப்போவே புரியுமா தெரில வரப்புக்குள்ளே தண்ணீர் போய் நிற்கிற மாதிரி அந்த வயல்லாம் வரப்பு இருக்கும் அந்த வரப்புக்குள்ளே அதை வந்து உழுது பயிர் பண்ணி அதுக்குள்ளே தண்ணீரை செலுத்துவோம் தண்ணீர் வந்து வரப்புக்குள்ளே போய் நிற்கிற மாதிரி நம்ம தாட்டுங்கிற வாட்டர் அந்த புஸ்தகம்ங்கிற வரப்புக்குள்ளே போய் வியாபிக்கிறது அதுக்கு பேர் விற்பி வியாப்தின்னு பேர் அப்புறம் எண்ணங்கள் மாத்திரம் வியாபிச்சா போகாது எண்ணங்களெல்லாம் ஜடம் ஜடம்னா என்ன அறிவற்றது உணர்வற்றது எண்ணங்கள் ஜடம் தாட்ஸ் எல்லாம் வந்து இனர்ட் மேட்டர் அதுதான் வண்டி வண்டியாக உள்ள உட்காந்துருக்கு மனதுக்குள்ள அதில் வந்து அதில் வந்து என்ன ஆகணும்னு கேட்டால் அந்த சுத்த சைத்தன்யத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வரணும் ப்யூர் கான்ஷியஸ்னஸ்னுடைய நிழல் அதில் படணும் இதெல்லாம் மாயையினுடைய விளையாட்டு அந்த நிழல் எண்ணங்களில் எண்ணங்களில் ஜடமான எண்ணங்களில் அது உணர்வு உள்ளதாகணும் கான்ஷியஸாக ஆகணும் அது தாட் வந்து கான்ஷியஸோடு சேரணும் கான்ஷியஸ்னஸோடு சேரணும் அப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த எண்ணத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ தான் அந்த எண்ணம் வந்து நம்மளோட கனெக்டடாக இருக்கும் இல்லாட்டியும் அந்த எத்தனையோ உள்ளுக்குள்ளே வண்டி வண்டியாக இருக்குது எல்லா எண்ணங்களோடய இப்போ கனெக்டடாக இருக்கோ நம்ம பர்டிகுலர் தாட் வரணும்னா அந்த தாட்டோட கான்ஷியஸ்னஸ் ஜாயிண்ட் ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகுது கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கணும் அப்போத்தான் அந்த தாட்டுக்கு ஜீவன் உயிர் வருது அந்த எண்ணத்துக்கு உயிர் வருது ஆக எண்ணங்கள் இப்போ புஸ்தகத்தை இது பண்ணுறேன்னா மரத்தை பார்க்குறேன் கொடையை பார்க்குறேன் ஃபேனை பார்க்குறேன் டேபிளை பார்க்குறேன் பார்க்க ஒன்று ஒன்று பார்க்க பார்க்க பார்க்க தாட்டு வருது அந்த தாட்டு வருது ஒருத்தரை பர்டிகுலராக பார்க்குறேன் அவங்கள பற்றின எண்ணம் வருது அப்போ இந்த வேகமாக நடக்கிறது ரொம்ப குயிக்காக இது நடந்துட்டுருக்கு எண்ணங்கள் வியாபிக்கின்றன பர்வேட் பண்ணுறது தாட் வந்து பர்வேட் பண்ணுறது தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸும் இருக்குது அப்போ அதுக்கு பேர் ச சாஸ்திரத்தில் ஞானம் அப்படின்னு பேர் விறத்தி ஜானம் விற்தின்னா என்னது தாட் எண்ணங்கள் ஞானம்னா என்ன அந்த கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அதுக்கு பேர் தான் விற்தி ஞானம் விறத்தி ஞானம் தான் நமக்கு அதுக்கு தான் நம்ம ரியாலிட்டி கொடுத்துட்டுருக்கோம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயத்தை பற்றியும் பேசுகிற போது பாலிடிக்ஸ் பேசுகிற போது பாலிடிக்ஸ் விறத்தி ஞானம் ஆசிரம லௌக்கிக விஷயங்களை பற்றி பேசினோம்னா லௌக்கிக விறத்தி ஜானம் என்ன கணக்கே இல்லையே உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி ஒரு வாய் சாப்பிட்றோம் உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழமோ ஒம்பது கஜமோ பதினெட்டு முழமோ வச்சுக்கோங்க அப்படி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் யாரும் அவன் அவன் கட்டுறதை சொல்லியிருக்கான் உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி உண உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல்கிறாங்க அது கரெக்டாக ஏ அது அந்த அந்த எதுக மோனைக்காக இப்படி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் கணக்காக இருக்குது இது நான் ஒரு வகுப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் ஆக மனதுக்கு எட்டாதுங்கிறபோது மனசில் ரெண்டு அம்சம் மனசுங்கிறது எண்ணங்கள் ரெண்டு அம்சம் ஒன்று விறத்தி அம்சம் இன்னொன்று பிரதிபிம்ப சைத்தன்ய அம்சம் ரிஃப்ளெக்டட் கை கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம் ஆக ரெண்டும் சேர்ந்து தான் அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் விற்பி விறத்தியில் இருக்கிற ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸுக்கு பேர் பலம் அது ஒரு வேர்டு பல சைத்தன்யம்னு பேர் இந்த மனசில் இந்த உலகத்தை பார்க்கணும்னு சொன்னால் இந்த விறத்தியும் பலமும் வேணும் விறத்தியும் பலமும் வேணும் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணும்னா தாட்டும் வேணும் தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸும் வேணும் ஆனால் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாட்டு போருமா தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ஸும் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம தெரிஞ்சுக்க ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸுக்கு மூலம் எது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாட்டே போருமா தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் வேணுமா அப்படின்னு கேள்வி தாட்டில் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இருந்தாலும் அதுக்கு மகத்துவம் கிடையாது அப்படிங்குறதான் பதில் அதனால் தாட்டு பர்வேட் பண்ணாலே போகிறோம் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸுக்கு வேலை கிடையாது அது நான் ஒரு பாட்டில் ஏற்கனவே சொன்னேன் எரிகின்ற விளக்கால் கண்ணால் இருட்பொருள் காண வேண்டும் தெரிகின்ற பரிதி காண சென்றிடில் கண் ஒன்றே போதும் விரிகின்ற ஜகத்தை காண விறத்தியும் பலமும் வேண்டும் புரிகின்ற விற்பி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போர்க்கே என்று கைவல்ய நவநியத்தில் பாட்டில் இருட்டில் இருக்கிற பொருளை பார்க்கறதுக்கு வெளிச்சமும் கண்ணும் வேணுங்கிற மாதிரி இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு எண்ணமும் எண்ணத்தில் என்ன நிழல் உணர்வும் தேவை ஆனால் தத்துவத்தை ஆத்மாவை சைதன்யத்தை தரிசனம் பண்ணுறத்துக்கு மனசுக்கு எண்ணமே போகும் எண்ணத்தில் இருக்கிற நிழல் உணர்வு முக்கியத்துவம் பெறுவதில்லை அதுதான் மனதால் பார்ப்பது பார்க்க முடியாதுங்கிறதுக்கு பொருள் உலகத்தில் இருக்கிற பொருளை பார்க்குற மாதிரி ஆத்மாவை பார்க்கல ஆத் எண்ணம் வந்து மனசை நோ ஆத்மாவை நோக்கி திரும்புகிறது திரும்பினாலும் அந்த எண்ணத்துக்கு எண்ணத்துக்கு மகிமையை தருவது யார் நானா எண்ணமா எனது எண்ணங்களுக்கு சிற மகிமையை கொடுப்பது உணர்வாகிய நானா எண்ணங்களா எண்ணங்களுக்கு எண்ணங்கள் மாதிரி தோணும் அதைத்தான் இங்கே மனசைவேதம் ஆப்தவியம் பக்கு அது அதை சொல்லலை இந்த இடத்துல விற்பி வியாப்தி பலவியாப்தியை பற்றி சொல்லலை ஒழுங்காக குரு கிட்டப்போ நமஸ்காரம் பண்ணு அவர் வார்த்தையை பரிபூர்ணமாக ஒத்துக்கோ ஓம் புத்தியில் இருக்கிற குறையெல்லாம் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சுடும் அவர் சொல்கிறத பொறுமையாக கேட்டுப்பார் ஒரு தரத்துக்கு நாலு தரம் கேளு இல்லை இந்த ஜென்மா முடிகிற வரைக்கும் கேழே என்ன குறைஞ்சா போச்சு பாரு ட்ரை பண்ணு அப்போ அது புரிஞ்சிடும் ஆச்சாரிய ஆகம சம்ஸ்கிருத்தேன மனசா ஏவ இதம் அவர் சொல்கிறதே ரசிச்சு சொல்கிறார் சங்கராச்சார் ஏக்கரசம் அத்வைத்தரசம் ஆப்தவியம் ஆத்மா ஏவ நான் அந்நதஸ்தி பார்த்தோம் இந்த கடவுள் கொஞ்சம் கூட வேற்றுமை கடவுள்னால் ஏதோ தனியாக கர் கடவுளை ராமர் கிருஷ்ணர் முருகன் அம்பாள் எல்லாம் ஃபார்ம் இது ஒரு ஃபார்ம் இங்கே கிடையாது ரூபமே கிடையாது ஆகையினால் இங்கே கடவுளுக்கும் உனக்குன்னு சொல்கிற போது நீ பார்க்கப்படுற பொருளுக்கும் பார்க்குற உனக்கும் சிறிதளவு வேற்றுமையை நீ கருதினாலும் நீ துன்பப்படுவாய் அப்பி அணுமாத்திரமப்பி வேற்றுமையை கொஞ்சம் நேற்றுக்கு சொன்னேன் கடவுளுக்கு என்ன கடவுளு நானும் ஒன்றா இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது அது பெரிய விசாரம் பண்ணுவாங்க ஆணவ மலம் முக்தியில் ஆணவ இருக்கா இல்லையா அப்படிலாம் பண்ணிட்டுருப்பாங்க ஆணவ மலத்தை ஒத்துக்கிற குரூப் ஒன்று ஒத்துக்காத குரூப் ஒன்று அப்படிலாம் இருக்காங்க அதனால் இந்த ஆணவங்கிற சப்தத்துக்கே அது சம்ஸ்கிருத பதமாகவும் சொல்கிறது உண்டு ஆணவங்கிற தமிழில் சொல்லின்ட்டுருக்கோம் ஆணவம்னா அனோஹோ பாவஹா ஆணவஹா அப்படி சொல்லி அணு அதாவது தன்னை ஒரு அணுவாகவே நினச்சிக்கிறது குறுகிய அணுவாக ரொம்ப பணிவு இன்னந்தாலும் இறைவன் இறைவன்தான் இல்லாமல்ல இறைவன் அப்படி சொல்லி சொல்லி அந்த சம்ஸ்காரத்தை நம்ம உண்டு பண்ணியிருக்கோம் எல்லாமல்ல இறைவனும் ஒன்றுமே முடியாத நானும் எங்கள் சுவாமியும் ஒன்றாக முடியும் அப்படின்னா இந்த நான் அவங்கிறதே விடு சஹா அகம் அகம் சஹா ஆகையினாலும் ரெண்டு பேருக்கும் ஆதாரம் ஒன்று இந்த அலை வந்து சொல்கிறது என்ன சொல்கிறது என்ன கடலும் நானும் ஒன்றுன்னாலும் கொஞ்சம் வித்தியாசம் அலைகள்லாம் சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அலைகள்லாம் சொல்கிறது அலைகள் வந்து கடலை பார்த்து புகழது எது அலைகள் அலைகளெல்லாம் சொல்கிறது இல்லாமல்ல கடலே அனைத்து ஆற்றலும் மிக்க கடலே உன்னை சார்ந்திருக்கிறேன் நான் உன்னையே சரணாகதி பண்ணுகிறேன் என்னை காப்பாற்று என் சனிய போக்கு என் ராகுவை அடைஞ்சல் பண்ணாமல் பார்த்துக்கோ ஏதோ என்னத்தையோ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இந்த அலைகளெல்லாம் சேர்ந்து கடலை பார்த்து அரகர மகாதேவான்னு சொல்லிகிட்டுருக்கு எது அலைகளெலாம் கடலை பார்த்து சொல்லிகிட்டு கடல் சொல்கிறது கடல் அங்கேருந்து ஒரு ஆலை ஒரு அலையை அனுப்புறது அதுதான் குரு கடல் என்ன ஒரு அலையை அனுப்புறது ஒரு குரு அலை அனுப்புறது அனுப்பி சொல்கிறது அலையிட்டலாம் இந்த பாரு அந்த கடவுள் அந்த கடல் இந்த குரு இந்த நீ அலை நம்ம எல்லாம் ஒன்று தண்ணீர் தெரியுமோ அப்படிங்கிறது ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வியோமவத் தேகாய தட்சிணா மூர்த்தையே நம அலைகளும் கடலும் பெரிய அலையும் சிறிய அலையும் குண்டு அலையும் குட்டி அலையும் ஆண் அலையும் பெண்ணலையும் பிராமண அலையும் கத்திரிய அலையும் அமெரிக்கன் அலையும் ரஷ்யன் அலையும் முஸ்லீம் அலையும் வடகலை அலையும் தென்கலை அலையும் சைவாலையும் வைஷ்ணவாலையும் எல்லா அலையும் என்ன அலையன்னா அலைய வேண்டாம் ஒன்று தான் இதுதான் இந்த திருஷ்டாந்தத்தை வச்சு புரிஞ்சுக்கணும் ஆகையினால ஒன்று தான் கொஞ்சம் கூட பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் சரி ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணுறார் எம தர்மராஜாவும் எதாவது பண்ணிட்டுருக்கார் எல்லாேருக்கும் சொ அவர் கிடச்சா ஒரு ஸ்டூடெண்ட்டு முதல்ல மாட்டேன்னார் யார் இந்த பிரம்ம இவருக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்புறம் நான் மாட்டின்னு விடுவேன் மாட்டின்னு விட்டார் அவர் பா சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அவருக்கு முடிக்க முடியல யாருக்கு எம தர்மராஜாவை சில பேர் கமா ஃபுல் ஸ்டாப்பு இருக்காது போயின்ட்டே இருக்கும் வாட்ட போயே இருக்கும் அப்புறம் வந்து முடிக்க தெரியாது அப்புறம் எங்கேயா ஒரு இடத்துல நாம நம்ம பார்வத்தி பத்த சத்தம் போட்டு முடிக்க வைக்கணும் என்ன பண்ணுறது ரொம்ப நேரம் பார்த்து வச்சுக்கோங்களேன் சொல்லிகிட்டே இருக்கார் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கார் முடிக்கவே மாட்டேங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் போர் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்றும் தூங்கிடுவீங்க ரொம்ப உத்தம் அது வம்பு இல்லை சத்தம் வராமல் இருந்தால் சரி இல்லாட்டி என்ன பண்ணுறது இவர் எப்படா நிறுத்துறது பேச வைக்கிறது அப்படின்னா ஒன்று அப்படியே நைஸாக நகர்ந்து போயிடலாம் இல்லாட்டி கையை தட்டலாம் திடீர்னு இல்லாட்டி நம்ம பார்வதி பற்றியே சொல்லலாம் என தேவை சொன்னோடனே இவர் திடீர்னு சில சமயம் கையை தட்டுனா சில சமயம் என்ன ஓ நம்ம நல்லா சொல்கிறோம் போல் இருக்குன்னு நினச்சி இன்னும் பேச ஆரம்பிச்சுருவாங்க இப்படிலாம் ஆகிடும் யமதர்மராஜா விடுறதா இல்லை இப்போது அதனால் நாம மந்திரத்தை படிக்கிறோம் அங்குமாருஷா மிதி ஈஷத்திய நோவிஜுப்ஸை தங்குமாருஷா மிதி नततो ஈசனம் பூத்திய நோய் ஏதாச்சும் அடுத்தமந்திரத்தின் படிச்சுலாம் அங்குஷமாருஷா ஜோதிமூத்திய சேவாசு ஏதத்வெய் தங்குஷமாருஷா ஜோதிவாக்க ஈசானோத்திய சேவாத்திய சபுஸ்வய் தண்ணொண்ணா எடுத்து எடுத்து பிரம்மந்தான் பிரம்மந்தான் சொல்லிட்டுருக்கர் பிரம்ம வித்யாச்சாரியராகி யமதர்மராஜா ஆன்மீக வாழ்க்கையில் நாம் புரியக்கூடிய எந்த சாதனைகளையும் அதை பிரம்மமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் முருகன் பிரம்மந்தான்ப்பா வள்ளி தேவானையோடு இருக்கிற முருகனும் பிரம்மந்தான் பாலசுப்ரமணியனும் முருகன்தான் அதுவும் பிரம்மந்தான் வள்ளியும் பிரம்மந்தான் தேவசேனாவும் பிரம்மந்தான் பிள்ளையாரும் பிரம்மந்தான் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் எல்லாமே பிரம்மந்தான் ஒன்று எடுத்து எடுத்து எல்லாமே பிரம்மந்தான் ஆ சர்வம் பிரம்மமயம் சொல்லிவிட்டு அடுத்து வேறக்காவில் பண்ணிவிடலாம்னு விட மாட்டேங்கிறார் இதுவும் பிரம்மந்தான் ஆன்மீக வாழ்க்கையில் என்னெல்லாம் சாதனைகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சாதனைகளுடைய முக்கியமான வஸ்து பிரம்மந்தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் இப்போது ஒரு தியானம் இருக்குது இந்த மந்திரம் எல்லாம் என்ன சொல்கிறதுன்னு கட்டவரல் அளவு அந்த கடவுள் உள்ளத்தில் இருக்கார் சரீரத்துக்குள்ளே இருக்கா கடவுளுக்கு ஏது அளவு அளவற்றவனோ ஒரு பேர் கடவுளுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு ஏன்னா நம்மளை உடம்பாகவே நினச்சி நினச்சி பழகி போயிட்டோம் தூக்கத்தில் கடவுளாக பார்த்து இந்த உடம்பை மறக்க வைக்கிறார் இந்த மாதிரி க்ளாஸ்லையும் மறக்க வைக்கிறார் ஆகையினால கடவுளாக பார்த்து நமக்கு வந்து இந்த உடம்பை மறக்க வச்சா தான் ஆனால் உடம்பு இருக்கிறபோதே இந்த உடம்பு நான் இல்லைங்கிற அறிவோடு எப்படி இருக்கிறது உடம்பை வச்சுக்கிண்டு நம்ம எத்தனையோ மறந்துடுறோமே அது மாதிரி இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உடம்பு நமக்கு எதை எடுத்தாலும் ஒரு ஃபார்ம் கொடுக்க வேண்டியிருக்கு ஒன்று கிராசர் லெவல் இல்லாட்டி சட்டில் லெவல் சூக்மமான ரூபம் இல்லாட்டி ஸ்தூல் ஏதோ ஒரு ஹோல்டு வேண்டியிருக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்க வேண்டியிருக்கு பிடிச்சிக்காமல் இருக்க முடியல பற்றி பற்றி பழக்கம் பற்றிய பற்று அற உள்ளே தன்னை பற்றச் சொன்னான் பற்று அற உள்ளே தன்னை பற்ற சொன்னான் தன்னை என்னத்தருவ குருவை சொன்னாரா இல்ல கடவுளை சொன்னாரா பற்றி பார்த்த சரி அவர் சொன்னார்னு கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா பெற்றதை ஏதென்று சொல்வேன் என்ன கிடச்சதுன்னு எப்படி பா சொல்கிறது புரிய மாட்டேங்கிறத சொல்கிறதுக்கே முடியலேங்கிற சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி என்ன கான்ட்ரடிக்ஷன் பாருங்க பேசாத காரியம் பேசினான்னா எதா புரியறதா நமக்கு நேர சொன்னாலே ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது பேசாத காரியம் பேசினான் தோழின்னா நம்ம பேசாமல் இருக்கும்படி மௌனமாக இருக்கும்படி உபதேசம் பண்ண பண்ணின உபதேசம் மௌனமாக்கி விட்டது எண்ணங்களுக்கே மதிப்பு தராமல் செய்து விட்டது அப்படின்னு அர்த்தம் குருநாதர் செய்த உபதேசம் என்னுடைய எண்ணங்களுக்கே மதிப்பை தரும் தன்மையை இழக்கும்படி செய்துவிட்டது அப்படி சொல்லணும் அப்போ இங்கே இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னு தி மத்தியே அங்குஷ்டமாத்திரஹா புருஷா திஷ்டதி திஷ்டத்தின்னா நிற்கிறான் இருக்கிறான் இருக்கிறான் திஷ்டத்தின்னா இந்த இவங்கெல்லாம் இந்த ஸ்ரீலங்காலலாம் சொல்லுவாங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு இல்லையா ஆமாம் எங்கே நிற்கிறீங்கன்னு அர்த்தம் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆ அப்படி தானே அர்த்தம் வருங்க அவர் ஸ்ரீலங்கன்னு ஒருத்தர் இருக்கார் நான் முத முதல்ல நான் போன உடனே ஏதோ ஒரு இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஸ்ரீலங்கன்னு கேட்டார் சுவாமி நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னா நான் இங்கே தான் ஏன் நிற்கிறேன் இல்லைங்க நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டேன் ஓஹோ அதுக்கு நிற்கிறேன்னு அர்த்தமா அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்க ஊரில் இதுதான் பழக்கம் அப்படின்னு இது உபனிஷத்துலேயும் சொல்லியிருக்கு இதெல்லாம் உபனிஷத்துல தான் ஸ்ரீலங்கன் வாங்கியிருக்காங்க இருக்கிறது தங்கி இருக்கிறது ஆஹா ஆத்மனி மத்தியே அங்குஷ்ட மாத்திரா அங்குஷ்டம்னா கட்டவர்களுக்கு பேர் அங்குஷ்டம் மாத்திரான்னா அளவு பரிமாணகம் மாத்திரஹா அங்குஷ்ட மாத்திரஹா புருஷஹா புருஷான்னா யாரு புரி சேத்தே இருஷஹா உடல் என்னும் புறத்தில் வசிப்பவன் கடவுள் எங்கே இருக்கார்னா மலர்மிசை ஏகினான் ஹிருதயத்தில் இருக்கிறார் அது அடிக்கடி நம்ம பார்க்குறோம் இதயத்தில் இருக்கிறார் உள்ளத்தில் அதாவது சங்கராச்சாரியர் சொல்கிறார் அங்குஷ்ட பரிமாணம் ஹிருதய புண்டரீக்கங்கிறார் கடவுளுக்கு கட்டவரல் அளவு இல்லை கட்டவரல் அளவுள்ள ஹிருதயத்தில் அவர் வெளிப்படுகிறார் அவ்வளோதான் கட்டவரல் அளவுள்ள ஹதயம் இது வந்து உபநிஷத்தில் சொல்லியிருக்கு தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கு சயேஷோந்தர் ஹிருதய ஆகாஷ அந்தர்ஹதயா ஆகாஷா சங்கராஜரன் நல்லாவே விளக்கம் கொடுக்குறார் சய ஏஷா அந்த ஹிருதயா ஆகாஷா இந்த உள்ளே இருக்கிற ஹிருதயத்தில் இருக்கிற ஆகாசம் ஹிருதயகாசம் தஹராகாசம் என்றெல்லாம் சொல்லப்படும் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் யாகத்தில் ஆடு வெட்டுற போது ஆடோட ஹிருதயத்துக்குள்ள ஸ்பேஸ் பார்த்துருக்கோமே அப்படிங்கிறார் சங்கரபாஷ்யத்தில் அப்படி தான் யாகங்களில் ஆடு பலி கொடுக்கற போது ஆடை வெட்டுற போது ஆட்டோட ஹிருதயத்துக்குள்ளே ஆகாசம் இருக்கிறத பார்த்துருக்கோமே அது மாதிரி தான் நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயும் ஆகாஷம் இருக்குது அப்படி சொல்லி கொடுக்குறார் பசவு திருஷ்யத்தே ஆக இந்த ஹிருதயத்தில் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற சைத்தன்யம் எப்படி இந்த சரீரத்தில் விளங்குறது புலப்படுறது அப்படின்னா புத்தியில் புலப்படுறது ஹிரதயத்தில் புலப்படுறது ஹிரதயா காசத்தில் நம்ம மனசு மனசுன்னு சொன்னால் ஏன் மனசு என் நெஞ்ச தொட்டு சொல்கிறேன் நெஞ்ச தொட்டு எதுக்கு சொல்லணும் தலையை தொட்டு சொல்லு கண்ணை தொட்டு சொல்லு அப்படின்னா நெஞ்சுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்மளே இன்னொருத்தர் கேட்குறோம் நெஞ்ச தொட்டு சொல்லு அப்படிங்கிறோம் நான் நெஞ்ச தொட்டு சொல்கிறேங்கிறோம் அப்போ ஹிருதயத்துக்குள்ளே சைத்தன்யம் சங்கராச்சார சொர் அவைலபிள் புலப்படுங்கேயும் வியாபிச்சிருந்தாலும் கண்ணாடியில் எப்படி சூரியனுடைய நிழல் வெளிப்படுகிறதோ அதை போல அப்படி புரிஞ்சுக்கணும் மத்திய ஆத்மனி சரீரத்தினுடைய மத்தியில் கட்டை விரல் அளவுள்ள ஹிரதய ஆகாசத்தில் சங்கராச்சாரிய இங்கே ஒரு அர்த்தம் சொல்றார் தச்சித்ரவர்த்தி அந்தக்கரண உபாதிகி அங்குஷ்டமாத்திரஹா உள்ளங்கிறார் அங்குஷ்ட பரிமாணம் கட்டவரல் அளவுள்ளது ஹிரதயம் உள்ள தாமரை அதில் அதில் இருக்கிற இடைவெளியில் கட்டவர்கள் அளவுக்கு சங்கராச்சாராவது இன்னொரு உதாரணம் சொல்கிறார் மூங்கில் இருக்கே மூங்கில் வந்து ஒரு கனவுக்கும் இன்னொரு கணும் மூங்குளுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது மாதிரி அப்படிங்கிறது அங்கே வந்து தைத்திரிய உபநிஷத்தில் யாகத்தில் ஆடு வெட்டுற போது பார்த்துருக்கோம் அங்கே அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் வம்ச பர்வ மத்தியவர்த்தி அம்பரவது வம்சன்னா மூங்கில் பர்வம்னு சொன்னால் கணு மத்திய அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் மூங்கிலுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி புல்லாங்குழலுக்குள்ளே இருக்கிற புரிஞ்சுக்கணும் புருஷகா பூர்ணம் அனேன சர்வம் சங்கராச்சாரிய கமெண்ட்ரி வியாக்கியானம் பூர்ணம் அனேன சர்வம் இவனால தான் இந்த சரீரம் வியாபிக்கப்படுகிறது அப்படி எல்லாருடைய சரீரத்திலையும் அது இருக்கு அந்த தத்துவம் ஏன் சரீரத்தில் மாத்திரம்தான் இருக்கா எல்லாருடைய சரீரத்திலையும் பசுபக்ஷி மிருகாதி எல்லா சரீரங்களுக்குள்ளயும் அந்த சைத்தன்யம் சம்ஸ்கிருத்தில் பேர் உபலப்தி ஸ்தானம் பிரம்ம உபலப்தி ஸ்தானம் ஆத்ம என்ன மெய்ப்பொருள் புலப்படும் இடம் மெய்ப்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் மெய்ப்பொருள் புலப்படும் இடம் இப்போ வந்து எல்லார் கையிலேயும் ஃபோன் இருக்கு அதுக்குள்ள ஒரு சிம் கார்டு வேறு இருக்குது கையில் ஃபோன் வச்சு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே இருக்குது எலக்ட்ரோ மின்காந்த நுண்ணலைகள் இது எங்கே இருக்குது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் எங்கே இல்லை ஈஸ்வரன் மாதிரி பிரம்மனை மாதிரி எதுவும் ஜாப்பி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே இருந்தாலும் எதில் அது புலப்படுறது தெரியுமே டைம் வாட்ஸ்அப்பு மெசேஜ் தனி எஸ்எம்எஸ் மெசேஜ் ஏகப்பட்டது வந்துண்டு இருக்குது அதில் தான் விளங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சர்வவியாப்பியாக இருந்தாலும் அதில் வந்து அது அவைலபுளாக இருக்குது விளங்கிறது அதனால காரியங்கள்லாம் நடக்கிறது அது மாதிரி எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிற தூய உணர்வு உடலிலே உள்ளத்திலே வெளிப்படுகிறது புலப்படுகிறது நிறைவான மெய்ப்பொருள் குறைவான இடத்திலே புரிய புரியுறதுக்காக புலப்படுகிறது அவைலபிளாக திஷ்டதி அதனால் புருஷகா பூர்ணம் அனேன சர்வம் இது ஐக்கியத்தையே சொல்கிறார் சங்கராஜர் ஆஹ ஷரீரே திஷ்டதி அந்த ஆத்மா எப்படிப்பட்டது பூதபவ்யச ஈசானம் விதித்துவா அதுவே மெய்பொருள் ஏன் உள்ளத்தில் இருக்கிற அந்த உணர்வு தூய உணர்வு இறைவனே ஆகும் தெள்ள தெளிந்தார்க்கு அதேதான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் பெருங்கோயில் ரொம்ப முக்கியம் உள்ளம் பெருங்கோயில் அப்போ இது சிறு உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் அவ்வளோதான் தெள்ளத் அப்புறம் வள்ளற் பிராடாக இருக்கிறதுலாம் நான் சொல்லலை ஆக உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளற் வ நெஞ்சகமே கோயில் காயமே கோயில் இப்படி எல்லார் என்ன கடவுள் இல்னால் என்ன இருப்பிடம் கடவுளின் இருப்பிடம் ஆ என்ன ஆனால் உயிர்கள் லயம்னா ஒடுங்குற இடம் உயிர்கள் ஒடுங்கும் இடம் உயிர்கள் எங்கே ஒடுங்குகின்றன இறைவனிடத்தில் ஒடுங்குகின்றன உணர்வில் தோன்றி உணர்வில் இருந்து உணர்வில் ஒடுங்குகின்றன ஆனால் மாயையால் தங்களை உணர்வாக உணராமல் இருப்பது ஆச்சரியம் மாயை அறியாமை ஆக பூதபவ்யசிய ஈசானம் அடிக்கடி வந்திருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சொன்னார் ஒரு மந்திரத்தில் பார்த்தோம் பூதபவ்ய ஈசானம் அஞ்சாவது மந்திரத்தில் பார்த்தோம் எய்தம் மத்வதம் வேத ஆத்மான இந்த மாதிரி ரெண்டு தினம் மந்திரம் வந்து அடுத்த மந்திரம் வேற மாறி போயிடும் பூதபவ்ய ஈசானம் ரொம்ப இம்பார்ட்டன் கடவுளாக தெரிந்து கொள் ஆத்மாவே பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்மங்கிறத சொல்றார் ஆக அத்வைத்த பிரம்மன் இதை தெரிந்து கொண்டவுடனே பூதபவ்யஸானம் விதித்துவா அறிந்து தத்தா பிறகு ந விஜுகுப்சத்தை தன்னை ப்ரொட்டக்ட் பண்ணிக்கணும் தன்னை செக்யூர் பண்ணிக்கணும் தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறதே இல்லை உடம்பாக நினைச்சா தானே தன்னை பாதுகாத்துக்கணும் உடம்பை பாதுகாக்கவும் முடியாதே எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது எப்படி பாதுகாத்தாலும் இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு அழிவு உண்டே ஆக உடம்ப பாதுகாக்கிறதுக்கு இந்த உடம்பை போய் எத்தனை வருஷம் காப்பாத்துறது முடியாது திரும்ப விஜுகுப்சத்தேன்னா விசேஷன கோபாய்த்தும் ந இச்சதி அளவுக்கு மீறி இதை ப்ரொட்டெக்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறதில்லை ஏதோ மினிமம் ஏதோ சாப்பிட்டோம் நல்ல சாஸ்திரம் படித்தோம் தியானம் பண்ணினோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ணுறது இதை பாதுகாத்துக்கணுங்கிற எண்ணம் இல்லை அவனுக்கு என்ன சொல்கிறது இந்த உடம்பு இருந்தாலும் அந்த உடம்பை உடம்பாக நாம் இருக்கோங்கிற எண்ணத்தையே நீக்கி விடுறான் மனசுக்குள்ளே இந்த எண்ணம் பலம் ஆகிட்டே போனால் என்னாகும் அது ஏதோ உடம்பு மூவ் ஆகிட்டுருக்குமே தவிர எல்லாம் தர்மமாக அது காரியம் பண்ணிகிட்டு இருக்கும் ஆனால் மனசு மாத்திரம் ஆகும் பூர்ணகா சர்வகதகாங்கிற அந்த ஞானத்தில் பலமாக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா நம்ம சாதாரணமாகவே லௌகிகத்தில் விவகாரத்தில் சொல்லுவோம் அவன் மனக்கோட்டை கட்டின்னு அலையிறான் அவன் உடம்பு தான் இங்கே இருக்கு அவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு சொல்கிறோமே பழக்கத்திலே சொல்கிறோமே அவன் ஏதோ கற்பனையிலையே முதற்கிறான் எதுலேயோ இருக்கான்னு அது முடியும் அது மாதிரி இந்த வேதாந்தத்தை படித்து படித்து எப்போ பார்த்தாலும் சர்வம் பிரம்மமயம் பூர்ணம்ங்கிறதுனால அந்த எண்ணம் பல இந்த உடம்பு என்னவோ மூவாயின்னு இருக்குது போயின்ட்டுருக்கு காரியம் பண்ணிகிட்டு இருக்குது அதனால தான் ஒரு ஸ்லோகம் இருக்குது தேகாத்ம ஜானவானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்னேவ பவேத்யசிய சீவன் முக்த உச்சியத்தே அப்படி ஒரு பாடம் ச நேச்சன் அப்படி முச்சியத்தேன்னு இன்னொரு பாடம் ச ஜீவன் முக்த உச்சியத்தை அப்படி தான் தெரிகிறது நான் படித்த வரைக்கும் அதாவது இந்த உடம்பு நான்கிற எண்ணம் எவ்வளவு பலமாக மனசில் இருக்கோ அவ்வளவு பலமாக இந்த உடம்பு நான் இல்லைங்கிற எண்ணம் எவனுக்கு பலமாக இருக்கிறதோ அவன்தான் ஜீவன் முக்தன் ஸ்லோகம் சொல்கிறது தேஹாத்ம ஞானவத்து தேகாத்ம ஜானபாதகம் ஞானம் எஸ்ய ஆத்மனி பவேத் சா ஜீவன் முக்தா இப்போ சாதாரணமாக நமக்கு சுவபாவமாக என்ன இருக்குது உடம்பு தான் நான் நினச்சுன்னு இருக்கோம் ஆனால் ஏதான் அந்த படித்து படித்து என்னென்னா ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடி புரிஞ்சுனுட்டோம் உடலை உடையவனாக இருக்கிறேனே தவிர நான் உடல் உடல் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது உடல் என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது மாயையால் சுமத்தப்பட்டிருக்கிறது அறியாமையால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது உடலும் மட்டுமல்ல இந்த மனமும் எண்ணங்களும் எல்லாம் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கின்றன நான் உடலல்ல மனமல்ல எண்ணங்கள் அல்ல அப்படின்னு புரிஞ்சு இதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் என்ன ஒரு ஒரு கிளாஸு இதைத்தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறல என்ன வேறு என்னத்தை சொல்கிறது எதா சொன்னால் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான் டெவலப் ஆகும் இதைத்தான் திரும்ப திரும்ப வேதாந்தத்தில் படிக்க முடியும் நீங்கள் எவ்வளோ சுற்றி சுற்றி என்னத்தை படித்தாலும் கடைசியில் இதில் தான் நிறுத்துவோம் ஆனால் வந்து இது என்னென்னா இது வந்து ருச்சி இருந்ததுன்னா அது அதிலேயே கேட்டுட்டே இருக்கும் சொல்கிறதுக்கும் ருச்சி வேணும் கேட்குறதுக்கும் டேஸ்ட் வேணும் இல்லாட்டி நமக்கும் இதையே சொல்லி சொல்லி நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு நான் நினச்சிட்டேன்னு வச்சு என்ன ஆகிடுது எனக்கு அப்புறம் ஒவ்வொரு கிளாஸே எடுக்க முடியாது எனக்கும் சொல்கிறதில் ஒரு ருச்சி இருந்தால் சொல்ல முடியும் கேட்குறவங்களும் ருச்சி இருந்தால் கேட்க முடியும் இன்றைக்கி குரல் படித்தாங்க பாருங்க தாம் இன்புறுவது உலக இன்புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் நாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஒரு பாடத்தை படித்து சொல்கிற போது நாம் சந்தோஷமாக சொல்கிறத பார்க்குறது போது மற்றவங்களும் கேட்டு சந்தோஷப்பட்டாங்கன்னா இன்னும் நல்லா படித்து இன்னும் ஏகப்பட்ட கமெண்ட்ரி இருக்குது அத்தனை கமெண்ட்ரியுமா படிக்கிறேன் நான் ஒரு கமெண்ட்ரியே உறுப்படியாக சொல்கிறது இல்லை ஆ தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் கற்றறிந்தார் மேலும் கற்பதற்கு காமுருவர் படித்தவங்க மேலும் படித்து படித்து சொல்லணும்னு ஆசை வருமா இப்போ நான் சொல்கிறத நீங்கள் சந்தோஷமாக உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா திரும்பவும் க்ளாஸ் எடுக்கணும்னு எனக்கு தோணணும் கடவுளே நம்மளை இப்படி ஆக்கிவிட்டியே அப்படின்னு நான் நினைக்க விடாது அப்படின்னு நினைக்காமல் பார்க்குற சொல்கிற போது சரி இவங்கெல்லாம் ரொம்ப ஆசையாக தான் கேட்டுருக்காங்க அப்படியாவது நான் கற்பனையாவது பண்ணிக்கிறேன் எப்படி கிளாஸ் எடுக்க முடியாது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமருவர் கற்றறிந்தார் படித்தவங்க இன்னும் படித்து படித்து நல்லா நம்ம நல்லா சிந்திச்சு நல்லா சொல்லணும் அப்படின்னு ஆசை வருமா அது ஏ தத்வை இதுவே அது நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் அதனால் இதை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது இல்லை அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு இது என்னது எரிஞ்ச கயிறுக்கு சமானம் இந்த உடம்பு இது ஒன்றும் பந்தத்துக்கு கேதுவில்லை இது சுகத்துக்கும் ஹேத்து இல்லை இது துக்கத்துக்கும் ஹேத்து இல்லை இந்த ஞானம் பலமாயிண்டே போகும் படிக்க படிக்க திரும்ப திரும்ப சிந்திக்க சிந்திக்க இந்த அறிவு ரொம்ப பலமாயிடும் ஒரு உண்மையான முமூஷுவா ஒரு உண்மையான ஜிக்னாசுவா தீவிர இச்சையோட ருச்சியோட படித்தா இதை பலன் கொடுக்காம எப்படி போகும் பலன் கிடைக்கலைன்னா நம்ம முமூத்துவத்தில் எங்கேயோ தோஷம் நம்ம ஜிக்னாசுத்வத்தில் தோஷம் வேதாந்த எனக்கு முழுசா பிரயோஜனம் கொடுக்கல சொன்ன வேதாந்தோட தோஷமா அது ஓன் தோஷமா வேதாந்த வேதாந்தம் உனக்கு அந்த பக்குவமோ அந்தியோ இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் பகவான் அவ்வளவுதான் இது பிரயோஜனம் எவன் ஒருவன் அனைத்தும் நானே இந்த உள்ளத்தில் இருக்கிற உள்ளத்தில் வெளிப்படுகிறேன் சிம்பிளாக புரிஞ்சுக்கோ இந்த உடலினுள் உள்ளத்தினுள் வெளிப்படுகின்ற உணர்வே எங்கும் நீக்கமர நிறைந்த தத்துவம் அதுவே நான் என்று எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்புவதில்லை இன்னும் ஒரு கோணத்தில் சொன்னால் எவரையும் பாதுகாக்கவும் விரும்புவதில்லை எல்லாம் ஒன்றா இருக்கிற எதை பாதுகாக்கிறது என்னையும் பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் விவகாரத்தில் தர்மமாக எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் என்ன பாதுகாத்தாலும் அதில் நிறைய சிக்கல்கள்லாம் வரத்தான் செய்யும் ஆனாலும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுலையும் சிக்கல் இருக்கத்தான் செய்யும் மற்றவங்களை பாதுகாக்கிறதுலேயும் சிக்கல் இருக்கத்தான் செய்யும் ஹண்ட்ரட் செக்யூரிட்டி நமக்கும் கிடையாது மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்க முடியாது என்ன இசட்டு கேட்டகரி போட்டாலும் எல்லாம் போட்டாலும் நடக்காது மேடையில் பேசின் இருக்கிற போதே தானாக இழுத்துட்டார்ண்ணா என்ன பண்றது போயிடுறதுலேருந்து ஜீவன் போயிடுறதுண்ணா என்ன பண்ண முடியும் அங்குஷ்டமாத்திர புருஷிரிவா தூமக ஈஷானோ பூத சேவியசு தங்குமாருஷா ஜோதிவூமூத்திய சேவ ஏ தத்வை இங்க சொல்ற அதே அங்குஷ்ட புருஷ அதே அர்த்தம் தான் இன்னொரு வார்த்தை போடுறார் அதூமகா ஜோதிஹி இவ அதில்லாத நெருப்பை போல புகையில்லாத நெருப்பை போலன்னா என்ன அர்த்தம் புகையில்லாத நெருப்பை போல அந்த ஆத்ம சைதன்யம் விளங்குகிறதுன்னு அர்த்தம் அதுதான் பூதபவ்யச ஈசானம் கடந்த வரப்போகின்ற இருக்கின்ற இந்த சமஸ்தத்தத்தையும் ஆளுகின்ற இறைவனாக அதை உணர வேண்டும் பிரம்மமாக உணர வேண்டும்னு அர்த்தம் இந்த இடத்துல ஈசான சப்தத்துக்கு பிரம்மம்னு அர்த்தம் ஈசானஹா ஈசானஹான்னா சாதாரணமாக சிவனை சொல்கிறோம் ருத்ரனை சொல்கிறோம் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோம் ஆக ஈசானஹன்னா அனைத்தையும் ஆள்றவன் அர்த்தம் இந்த இடத்துல ஈசான சப்தத்துக்கு சுத்த சைத்தன்யம் பிரம்மம்னு அர்த்தம் எடுத்துக்கணும் ஆஹ அதூமக ஜோதிஹின்னா என்ன அர்த்தம்னா மாயாரஹிதைத்தியம் அதுக்கு வந்து வேற ஒன்றும் அர்த்தம் எல்லாம் போடலை ஜோதிஷ்பரத்வாத் அதாவது இதுலேருந்து என்ன தெரியுது இந் நம்ம பார்க்குற ஜோதியெல்லாம் புகையோடு இருக்கிற ஜோதி நெருப்பு இது புகையற்ற நெருப்புன்னா என்ன அர்த்தம் ஜோதின்னு சொன்னால் இங்கே கண்ணை மூடினு உள்ளுக்குள்ள வெளிச்சத்தை பார்க்கப்படாது அங்கே வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லை வெளிச்சத்தையும் இருட்டையும் பிரகாஷப்படுத்துகிற பிரகாஷம் ஆகையினால் ஞானம் சைத்தன்யம் உணர்வு அது ஒளியும் அல்ல இருளும் அல்ல ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனு ஜோதியனே சொன்னா போறாதா துன் இருளா டீப் டார்க்ண்ணா துன் இருள் ஜோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே தோன்றுவாரா ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இது என்ன இதென்ன ஜீவேஸ்வர பேதமா தத்துவமா ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அந்த வானாகி பாட்டிலே பாருங்கள் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை நின் நிற்கிறம யார் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நிற்பவன் யார் ஒரே வஸ்து அதாவது நம்மளே வந்து மோன ஆக்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் நின்று நான் திட்டுறேன் ஒருத்தனேன் அந்த பக்கம் போய் அங்கேருந்து திட்டாதேங்கிறான் நானே போய் அந்த பக்கம் நின்றுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தான் நடந்துன்னு இருக்கு நம்ம பார்க்குறதுக்கு தான் ஆள் வேறு வேறையாக தோன்றும் ஆகா ஜோதிர் இவ ஜ ஜோ இவ ஆஹா இருளும் இல்லை ஒளியும் இல்லை இருளுக்கும் ஒளிக்கும் ஆதாரம் இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கும் ஒளி அப்படின்னு அர்த்தம் அறியாமையையும் விளக்கும் அறிவு அறியாமையையும் அறிவையும் விளக்கும் அறிவு அறியாமையாகிய இருளையும் அறிவாகிய ஒளியையும் ஒளிர்விக்கும் பேரறிவொளி அப்படி போடணும் பேரறிவொளி சொல்றங்கள தமிழில் பிரிக்கிறாங்களே சிற்றறிவு வாலறிவு பேரறிவு அலைகள் கடல் பேரறிவுனா அல்பக்யா வாலறிவுனா சர்வஜா தண்ணீர் என்னது சிற்றறிவு பேரறிவு வாட்டர் எக்ஸாம்பிளையே ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அடுத்த மந்திரம் ஆக இந்த இதில் என்ன பண்ணுறார் அது கடைசியில் இன்னொன்று இருக்குது சயேவ அத்திய சவுஸ்வகா இன்றும் அவனே நாளையும் அவனே அப்படின்னா என்ன அர்த்தம் காலங்களெல்லாம் அவனே எல்லா காலமும் காலரூப்பகா சிவபெருமானுக்கு என்ன பேர் காலகாலஹான்னு பேர் காலஹான்னு பேர் காலஹாங்கிற பேர் யாருக்கு இவருக்கு தான் இந்த டீச்சருக்கு தான் யார் பிரம்ம வித்யாச்சாரியர் நச்சிகேஷோட குரு யார் அவருக்கு பேர் காலஹான்னு ஒரு பேர் உண்டு இவருக்கு காலன் யார் காலனுக்கே காலன் யமனுக்கே யமன் யாருன்னா சிவபெருமான் சொல்கிறோம் இல்லையா கால இது காலகானா இவர் தேவன் காலாத்தீத்தகான்னு அர்த்தம் காலமாவது இடமாவது பொருளாவது கால காலா அம்பாளுக்கு இன்னொரு பேர் என்ன காளி காலினா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா தமிழில் வந்து இந்த லா போடுறோம் சம்ஸ்கிருதத்தில் அந்த லா போட மாட்டோம் சம்ஸ்கிருதத்தில் வந்து இந்த லா தான் மங்களம் இந்த லா லா எல்லாம் ஒன்றா இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் லா மங்களம் அது மாதிரி காளி அப்படின்னா டைம் தான் அர்த்தம் பத்ரகாழின்னா நல்ல காலம்னு அர்த்தம் பத்ரம்னா மங்களம் மங்களம் ஆனால் பத்ரகாளி எப்படி இருக்கா பார்க்குறதுக்கு நாக்கத்தொங்கை போட்டுண்டு கீழே வந்து சிவபெருமானை வேறு மிதிச்சுண்டு அதுக்கு பேர் தட்சிண காளின்னு வேறு பேர் இல்லை சிவபெருமான காலுக்கீழ போட்டுண்டு சிவபெருமான நெஞ்சில் ஏறி அன்னையிலேருந்தே ஆரம்பம் அது தாண்ட தப்பாச்சுக்காங்க சும்மா சமைச்சோடு அப்போ சிவபெருமான் வந்து சிவபெருமான் அது வந்து ஆதார் தத்துவம் அது பத்ரகாளி மகா ருத்ரகாளி இன்னெல்லாமோ பேர் காளின்னு சொன்னோம் காலினா குட் டைம் அதாவது நல்ல காலம் கெட்ட காலம்ங்கிறது அது பொறுத்து இருக்கு நல்ல நமக்கெல்லாம் நல்ல காலம் இல்லை கெட்ட காலம் அப்படின்னு சொன்னாங்க எல்லா காலமும் நல்ல காலம்தான் விவரம் இருந்தால் புத்தி சரியாக இருந்தால் எல்லா காலமும் நல்ல காலமாக இவன் சொல்லுவான் நல்ல காலம் தான் புத்தியை சரியாக வேலை செய்யும்னா என்ன பண்ணுறது ஏன்னா வள்ளுவரே அப்படிலாம் சொல்கிறார் ஊழல் அப்படி தான் சொல்கிறார் ஆஹ காளி எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா சயேவ அத்திய சவுஸ்வகா அவர் இன்றும் அவரே நாளையும் அவர் என்ன அர்த்தம் என்றும் அவரே காலத்தை கடந்தவர் கால வியாபி கால சாட்சி கால அதிஷ்டானம் கால காலத்தை வியாபித்திருப்பவர் காலத்திற்கு ஆதாரமானவர் காலத்தை அறிபவர் அவர் தான் இதெல்லாம் வந்து புராண கதை யமதர்மராஜா சிவபெருமான் வதம் பண்ணார் புராண கதை அதெல்லாம் மந்த அதிகாரிக்கு நீங்கள் எந்த அதிகாரின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அது மந்த அதிகாரிக்கு அந்த கதையெல்லாம் இது உத்தம அதிகாரிக்கு இது தத்துவார்த்தம் சயேவ அத்திய சவுஸ்வகா ஏ நீ கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் முடிஞ்சுது அடுத்தது பாருங்கள் யசோதக்கம் துர்கே விர்டம் பர்வத்தேஷு விதாவதி ப்க் பகேே வீம்மா ப்ரக் பதாவீ அவர் இன்றும் உயிர்களுக்குள் இருப்பார் நாளையும் உயிர்களுக்குள் இருப்பார் என்றும் உயிர்களுக்குள் இருப்பார் எல்லாத்துக்குள்ளும் இருப்பார்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர் அதாவது இதுக்கு சங்கராச்சர் அவர் சொல்கிறார் நம்ம கேள்வி கேட்டான் இல்லையா என்று சிலர் சொல்லுகிறார்கள் நாயம் அஸ்தீதி சைக்கே இருபதாவது மந்த்ரம் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி இருபதாவது மந்திரம் நச்சிகேஷோட மூன்றாவது வரம் ஏயம் பிரயத்தே விசிகித்ஸா மனுஷே அஸ்தீத்தியேகே நியாயமஸ்தீதி ஜெய்கே சங்கராச்சார் லிங்க் பண்ணுறது அவன் இல்லை என்று சொல்லுகிறான் அல்லவா அப்படின்னா இல்லை என்று சொல்ல முடியாது இருக்கிறான்ங்கிறதுக்கு இதுதான் பதில்கிறார் இந்த பதில் அவன் இன்றும் இருக்கிறான் நாளையும் இருப்பான் என்றும் இருப்பான் சயேவ அத்திய சவுஸ்வகா இன்றும் நாளையும் எல்லா உயிர்களிலும் அவன் இருப்பான் அப்படின்னு அர்த்தம் ஆஹ நியாயமஸ்தீதி செய்கே இத்தயம் பக்ஷ நியாயத்த அப்பிராப்தோப்பி ஸ்வவச்சன ஸ்ருத்தியா பிரத்யுக்தா தா க்ஷங்கவாதச்ச வேதமே சொல்லுகிறது இருக்க மாட்டாங்கிறது வந்து கிடையாது எப்பொழுதும் இருப்பா நம்ம செத்துப்போனப்பறம் நம்ம இருப்போமா மாட்டோமானு கேட்டால் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ இருந்திருக்கே இருக்கிற போது இருந்துன்னு இருக்கே இந்த உடம்பு போனதுக்கப்புறமும் நீ இருக்கத்தான் போகிற நீ அதை தவிர்க்க உன்னை நீ அழிச்சிக்க முடியாது நெருப்பே நெருப்பை எரிச்சிக்க முடியாத மாதிரி ஆத்மா தன்னைத்தானே அழித்து கொள்ள முடியவே முடியாது உடம்பை அழிச்சுக்கலாம் மனசை கூட சமாதியில் வந்து ஒடுக்கலாம் ஆனால் அதற்கு ஆதாரமான உன்னை ஒடுக்கவும் முடியாது படைக்கவும் முடியாது நீ தோன்றாத அழியாத மாறாத வஸ்து அஜஹா அமிராரா பிறவாத இரவாத மாறாத தூய பரம்பொருள் நீ அப்படின்னு அர்த்தம் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது எதோதக்கம் துர்கே விர்டம் பர்வத்து விதாவதி ஏவம் தர்மான் ப்ரிதக் பஷ்யன்னு தானேவ அணுவிதாவதி இந்த மந்திரத்தோட சாரம் என்னன்னு சொல்லிவிடுறேன் அப்புறம் விளக்கம் சொல்கிறேன் எப்படி தண்ணீர் வந்து மழை பெயருது மழை வந்து எங்கேயோ கடினமான பிரதேசங்கள் நம்மளால் போய் ரீச் பண்ண முடியாத இடம் அங்கே விழருது மலை மேலே விழருது அது வந்து என்ன பண்ணுகிறதுனா அப்புறம் அந்த கடினமான இடங்கள் விழுந்து மலைகள் எல்லாம் ஓடுறது ஓடி ஓடி அங்கங்கே பிரியிறது பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறது அதே மாதிரி இந்த சரீரத்தையெல்லாம் நம்மளெல்லாம் வேறு வேறையாக எவன் பார்க்குறானோ அவன் செதறிப்போவான் அப்படிங்கிறது வேற்றுமையை பார்ப்பவன் சிதறிப்போவான் ஒற்றுமையை உணர்பவன் என்னவான் எப்போ ஒன் இருப்பான் இதாக இருப்பான் சௌரியமாக இருப்பான்னு செதரி போவான்னா என்ன அர்த்தம் பீசஸ் ஆஃப் மைண்டு சொன்னேன் இல்லையா அதுதான் அர்த்தம் மனசில் சாந்தியே இருக்காது பேத தரிசனம் பண்ணுறவனுக்கு இந்த மந்திரத்தோட தாத்யம் தான் பேத தரிசிக்கு சாந்தி கிடையாது அசாந்தி தான் அபேத தரிசிக்கு சாந்தி அதை பாசிட்டிவாக போட்டுக்கணும் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அதை பாசிட்டிவாக எப்படி போடுவீங்க இது நெகட்டிவ்வில் சொல்கிறார் வள்ளுவர் நீ வந்து ஒப்புயர்வற்ற கடவுளை வழிபடலைன்னு சொன்னால் உன் க மனசில் இருக்கிற கவலையை நீக்கிறது கடினம் அப்படிங்கிறார் அப்போ நீங்கள் மாற்றி போட எப்படி போடுவீங்க ஒப்புயர்வற்ற கடவுளை நீ சார்ந்திருந்தியானால் உன் மனசில் இருக்கிற கவலையை நீக்கிறது எளிது அப்படின்னு அர்த்தம் ஆ அரிதுங்கிறத மாற்றி போடணும்னா என்ன பண்ணணும் எளிது மனக்கவரை மாற்றல் அரிது மனக்கவலை மாற்றல் எது யாருக்கு தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு மனக்கவலை மாற்றுவது எளிது தனக்கோமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மாற்றி போட்டுட்டார் சேராதவர்களுக்குன்னு அர்த்தம் சேராதவர்களுக்கு மனக்கவலை மாற்றுவது அரிது சேர்பவர்களுக்கு மனக்கவலை மாற்றுவது எளிது அப்போ என்ன அர்த்தம் இதே மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கணும் வேற்றுமை உணர்ச்சி உள்ளவன் செதறி போவான் ஒற்றுமை உலர்ச்சி உள்ளவன் ஒன்றாயிருப்பான் அவ்வளோதான் அப்படின்னா என்ன அர்த்தம் மனசில் எப்பவும் சாந்தி ஒரே மாதிரி இருக்கும் இல்லாட்டி இங்கே சதரி செதறி சின்னா பின்னமாக போயிடுவான்னு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் துக்கப்படுவான்னு அர்த்தம் சம்சாரியாக இருப்பான்னு அர்த்தம் அது ப்ரசன்டேஷன் அப்படி சாஸ்திரத்தோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படி இருக்கு தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகனா பவத்து சகனவுன்து